الحمد لله الحمد لله نحمده ونصبعينه ونصبعينه ونصبعينه ونصبعينه ونصبعينه ونعوذ بالله من شهور أن تخناه من سيئات أعمالنا من يهدد الله فلا مذكره ومن يظهره فلا هذية لا أعماله وقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم والذين آمنوا وهاجروا وداهجوا في سبيل الله والذين آوا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة وأرزاق كريم وقال الله تعالى الذين آمنوا وهجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أولئك أعظم درجات عند الله وأولئك هم الفائزون وقال نبينا عليه الصلاه والسلام قاضى أحد في سبيل الله فآتى خير له மேலான பெரியார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயமாக முக்கியமா இருக்கு முதாக்கராசேகம் அடிக்கடி அம்மாவை பத்தி மக்ஷரை பத்தி கபரை பத்தி ஆக்கரத்தை பத்தி நாங்க அடிக்கடி எங்களுக்கு முதாக்கராசேகம் ஞாபகம் ஊட்டப்படம் ஞாபகம் படத்துல நாங்க மறந்துடுவோம் துனியாவுடைய சாதாரண விடயங்களே இன்னைக்கு நாங்க மறந்துடும் இந்த விஷயத்த மறந்துடும் வாகனத்துடைய சாவிய கார்ல வச்சுட்டு அவர் கணக்குல தேடுறோம் அல்லது வீட்டுல எங்கேயாவது வச்சுட்டு தேடுறோம் பொக்கட்ல இது அதையும் செய்யணும் அந்த அளவுக்கு மனிதன் மறதியாளனா இருக்கு அதனால அடிக்கடி நாங்க ஈமான பத்தி முதாசரா இருக்கோம் அடுத்தது நல்ல சூழல்ல இருக்கும் நல்ல மாஹோல் அல்லாவுடைய மாளிகை சிறந்த நல்ல ஒரு சூழல் உலகத்துல இல்லை நல்ல சூழல் வேணும் அடிக்கடி முதா கரா அதை படைச்சி சொருக்கத்துல வாழும் انت منی والسلام اللہ எல்லாத்தையும் சாப்பிடுங்க வெறும் சாப்பிடு ஆனா இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போவானா ரெண்டு பேரும் போவான இன்பமான இடம் இந்த கண்ணிலும் கண்டிடாத இந்த காதிலும் கேட்டிடாத என்ன மனிதன்ட உள்ளத்தாலையும் சிந்திச்சு பார்க்க முடியாத இன்பமான இடத்துல அதற்காக சலாம் சரு அதை சலாம் அலை ஆனா ஒரே ஒரு கட்டலை இந்த மரத்துக்கிட்ட போவான் ஆனா முயற்சி செஞ்சான் எப்படியாவது இந்த பழத்தை சாப்பாட வச்சு அதுக்கு முயற்சி நடக்கும் அல்லாஹ்ல சொல்லிகாட்டுறான் உடன்படிக்க ஆனா மறந்துட்டாங்க என்னது உடன்படிக்க இந்த மரத்துக்கிட்ட போக ஆனா மத்தது வேண்டியது சாப்பிடுங்க இந்த மரத்துக்கிட்ட போயிடாதுங்க இந்த உடன்படிக்கையரத் ஆதம் அலிசலாம் அல்லாஹ் குரான் ஹஜரத் ஆதம் அலிசலாத்துக்கு அல்லாஹ் சொருக்கத்தில் ஒரே ஒரு கட்டளை இந்த மரத்து போவாதிங்க கண்ணுக்கு ஒரு கட்டளை காதுக்கு கைக்கு காலுக்கு உள்ளத்துக்கு உடைகி எவ்வளவு கட்டளை தெரிவிக்கு எவ்வளவு கட்டளைகள் அங்கா சென்ன ஜலாலுமே சுமச்சரிக்கிறான் நாங்க எப்படி மறந்துடுவோம் ஒரு கட்டிலே மறந்துட்டாங்க எழுதுறாங்க யாரும் இருக்க அதனால பண செய்ய மறந்துட்டாங்க எங்களுக்கு எவ்வளவு கட்டளை நாங்க எவ்வளவு முதாக்கரா செய்யணும் அதனாலதான் வீட்டுலையும் பெண்மணிகளை வச்சு தாலீம் வாசிங்க அம்மாவை பத்தி வீட்டுல ஞாபகப்படுத்துங்க சின்ன குழந்தைய இருந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தையிட்ட ரப்புடைய மாத்துவத்தை உள்ளத்துல போடுறதுக்கு வீட்டுல முதாக்கரா செய்ங்க இல்லட்டி தூரம் ஆயிடுவாங்க அதனால அல்லாஹ் குரான்ல நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்தே சொல்றோம் முதாக்கார செய் உள்ளம் மறதிலிருந்து பாதுகாக்கப்படும் வீட்டுல தால தங்கட குழந்தைகளை வச்சு அம்மா பத்தி பேசுங்க படச்ச ரப்போடைய மகத்துவத்தை உள்ள போடுங்க நபியுடைய நீ குழந்தைகளை வேற வேற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்படு அத பெருமையாக நினைக்கிறோம் நபியும் அத்திபும் அவுலாதக்கும் உங்களோட குழந்தைக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க மூணு விஷயம் முதலாவது என்ன தெரியும் தெரியும் உலகத்துல எல்லாம் தெரியும் ஆனா நபீரு தெரியும் அதை சொன்னாலும் என்ன சொல்றேன் சின்ன புள்ள தானே சின்ன புள்ள மூணு வயசுக்குள்ள கம்ப்யூட்டர் தெரியும் போன்ல எல்லா ஆப்ஷனும் தெரியுது குழந்தைக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க ஒழுக்கத்தில் முக்கியமா நவியுடைய அன்பு நவியுடைய வாழ்க்கையா படிச்சு கொடுங்க அங்கோட முகப்பத்தை படிச்சு கொடுங்க அதுக்கு வீட்டில் தாலீவாசிங்க முதாக்கர் ஆசைங்க அதுக்கு யார தயாரி அதுக்கு பண்ண என்ன செய்ய முஸ்லீம் கிட்ட கால நேரத்தை எப்படி வீணாக்குறி அதுக்கு எல்லா நேரத்துலையும் நடக்கும் சோதர்ல பெரியார்களே வீட்டுல முதாக்கராசை கட்டாயம் எல்லா பலன்ல சொல்றேன் வாசி வீட்டுல முதாக்கர் ஆசை அல்லா பத்தி பேசணும் நபியுடைய முகப்பத்தை பறிச்சுக்கணும் குழந்தி பலத்தை சாப்பிட்டாங்க வெளியே பொருள் நபியுடைய சோதன பெரியார்கள் எங்கிற குழந்தைகளுக்கு அல்லா பத்தி சொல்லி நவீன முதாக்கரா செய்ய இல்லாததுனால மறந்துட்டாங்க தஷ்கீல் என்ன ஷேதான் தஷ்கீல் பண்றான் சாப்பிடும்படி மனைவியின் சொல்றா சாப்பிடுவோமே அங்க வேணம் சொல்றதுக்கு யாருமே இருக்கல அதான் முதாக்கரா செய்யாருங்க ஆனால் என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் சாப்பல நினச்சல அத்மா உறுதி மிக்கவராக நாங்க பெற்றுக் கொள்ளலாம் கூட அதனால அல்லா நான் உசாலா உலகத்துல அதனால சமோதரிய பெரியார்களே முதாக்கரா இதாக முக்கியமாயிருக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில இல்லாட்டி அவன் கபுரம் மறந்துடுவான் மஷ்சரை மறந்துடுவான் இப்ப ஒவ்வொருத்தரும் வாழ்றது மௌத்தொண்டே இல்லாண்ட நிலைமையில தான் வாழ்றேன் எத்தனை மையத்து கொழுந்தாலும் படிப்பினை பெறுறோம் இல்லை நேற்றுடைய ஒஃபாத் எத்தனை பேர் படிப்பினை பெறும் ஆனா பயம் வருது படிப்பினை பெறுறோம் இல்லை இன்பங்களையும் நினைங்க அதனால துனியாவுடைய முகபத் அதிகமா மௌத்த நினைங்க ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் இதை யார் வளமையா கேட்டு வருவாங்களோ இருபத்தி மூணு தடவை இருபத்தொரு தடவை கிடைக்கும் பெரியார்களே மூதா கரா செய்ங்க இதுவும் ஒரு முதாக்கர ஒவ்வொரு வேலை கடமை ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துறீங்க ரெண்டாவது நல்ல சூழல் நல்ல சூழல்ல இல்லி எங்கேயோ போயிட்டு கொழுந்துருவோம் நிறைய சொன்னாங்க லாத்தா ஜலிசூ ஜலிசூ கெட்ட நண்பனோட உட்கார நாலு கெட்டவன் இருந்தா அஞ்சாவது நல்லவன் சேர்ந்தா கெட்டு போயிடுவான் அதனால அவனோட உட்காரவும் சொல்றேன் கூட்டாலையும் அம்மா சூளுடைய ஞாபகத்துக்கும் தூரமாக்கிடுவோம் அதனால நல்ல சூழல்ல அதிகமா நேரத்தை கழிவுங்க அதனாலதான் பள்ளிக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்றேன் அல்லாட மாளிகைக்கு நன்ற மறுத்தாலும் கொடுங்க முத்தசிங்களுடைய அல்லாட மாளிகை முத்தசிங்களுடைய மாளிக தன்னுடையாக்கிக் கொள்வாங்களோ பள்ளிக்கு அதிகமா நேரம் கொடுப்பாங்களோ வெளியே போயிரண்டு கொஞ்சம் பேர் பள்ளிக்கு நேரம் கொடுப்பணுமே ரெண்டரை மனுஷாலும் கொடுக்கணும் நாலு மனுஷாலும் இதை கொடுக்கணும் எட்டு மனுஷாலும் இன்னைக்கு கொடுக்கணும் என்ற சிந்தனை உள்ளாம நேரம் ஒதுக்கி கொடுக்குறாங்க சகோதரம் உடல்ல ஆரோக்கியம் முக்கியம் ஒவ்வொரு நோய்களை கேள்விப்படுறது கண்ணா பாதுகாக்கும் அல்லா மாளிகைக்கு நேரம் கொடுத்தா அல்ல உடல்ல ஆரோக்கியத்தை தானே கொழும்பு போனா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போற ட்ரிப் பாக்குறேன் போறேன் போறே ஜூக்கு போறேன் போறேன் கொழும்புக்கு வந்தா மூன்று இடத்துக்கு கூட்டிட்டு போங்க விளங்குவீங்க நீங்க விளங்காம தான் வாழ்றோம் நான் நல்லா இருக்கிறேன் மூன்று இடத்துக்கு கூட்டிட்டு போங்க ஒன்று மஹரகமே லீகர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அல்லாவை விளங்குவீங்க படச்சரப்புக்கு நினைச்சிருச்சு ரெண்டாவது அங்கோட போங்க மென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் அங்க விளங்கிங்க படசரப்புக்கு நன்றி செலுத்த நேரம் இல்லை எங்களுக்கு நன்றி செல்ல நேரம் இல்லை ஏன் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு அதனால படச ரப்ப மறந்து இருக்கு மூணாவது நோனோட இருக்கு குறை மாசத்துல குறையா பிறந்த பிள்ள சில குழந்தைகள வாய் இங்க இருக்கு பின் துவாரம் இல்லை இப்படியான குழந்தைகள் அங்க இருக்கு சோதல்ல பெரியார்களே இந்த இடங்களுக்கு போய் பாருங்க ரப்ப நினைவு வரும் படைச்ச ரப்பும் நினைவு வரும் இது உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா ஒண்ணும் செய்யல உலகத்துல என்ன செய்யலாம் அதனால அல்லாத மாளிகைக்கு நேரம் கொடுத்தா உடல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதனாலதான் படிச்சு படிச்சு சொல்றோம் கொடுங்க இன்றரை மணி சேலம் அல்ல முழு நேரத்தையும் பள்ளி கொடுங்க முழுமையாக பள்ளிக்கு நேரத்தை கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துல வீடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க வியாபாரம் எங்கட சர்ச்சி கொஞ்ச நேரம் பள்ளி கலவு அவ்வளவு தீண்ட பொறுமதி வந்திருக்கேன் அடிக்கடி சொல்றேன் நூத்தி ஐம்பது ரூபா ஸ்லீப்பர் பொறுமதி கூட தீண்டுக்கு இன்னைக்கு வரல அல்ல மல்லிக்கு கழட்டி தொழுதாரு போயிட்டு சொல்லிட்டு போவாரு இந்த பள்ளிக்கு இது போனா தொலை வர மாட்டேன் அப்படி இல்லாட்டி ட்ரஸ்டி போர்டு தான் ஏசிட்டு போவார் ஸ்லீப்பருக்கு உள்ள இவரோ பதறதுதான் ஒரு இமான் ஜமா தவறினா இந்த பத தவறுதா ஒரு ஆயிரம் ரூபாய் புழுந்துருச்சு எவரும் சகோதரர்கள் சகோதரர்களை தீனுக்கு கொடுத்த மாத்துவம் நூத்தி ஐம்பது ரூபா ஸ்லீப்பருக்கு கொடுத்திருக்கிற மாத்துவம் கூட கொடுத்த ஒரு மூணு நாள் தவறுது ஜுமேரா தொன்னு தவற خير خير من من الدنيا وما فيها في الله ليلة القدر தவறது கொஞ்ச நேரம் அல்லாட பாதை தரிக்கிறது எவ்வளவு ஆனா மகத்துவம் வரல எல்லாம் சொல்றோம் மகளிபுடைய முழு இரவு அல்லாட்டில் நின்று வழங்கின ஒரு முழு வருஷ நேர்ச்சி வச்சாங்க நான் தூங்க மாட்டேன் நீண்ட பொறுமதியை விளங்கின அம்மாவோட பொறுமதியை விளங்கின நபியுடைய பொறுமதியை விளங்கினாலும் இந்துஸ்தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருந்தாங்க அதிகமாக மக்களுக்கு உபதம் செய்வாங்க میں میں حدیث حضرات کو کو کو کو کو کو کو سنایا اگر اگر اس اس اس اس ایک سنا سنا دیتا دیتا دیتا موج کر ہل جاتا اذا دے بوئی بوئی சொல்ல கேட்டாங்க அவங்களோட உள்ளம் என்ன கள்ள விட மோசமா கள்ள விட இருட்டினா அப்படி அல்ல எல்லாரையும் மன்னிக்க பாதம் கூடினா உள்ளம் இருகிடுச்சு அல்ல சொல்லான் உள்ளம் அப்படியே இருக்கு கரைபிடிச்சு போச்சு முதலாவது என்ன கிடைக்கும் உடல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் விரும்ப மாட்டா நோயாளிகிட்ட நோய்களை அவர்கிட்ட போய் அல்லாங்க எல்லாரையும் பாதுகாப்பாங்க நிறைய செஞ்சு வந்தாங்க اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك اللهم إني أعوذ بك من الجنون والجذام والبرص والسيئ الأمراض ما بيومكيتون دعا كلا انا بيهاونكيتون بيان غرام انا كيوما نويل اللي نقله قاعده அல்லாட இறக்கம் தாயவிய பண்படங்க இறக்க முடிய ரே இறக்கங்கறி அவன் இறக்கம் இல்லாம குலத்தை ஒண்ணும் செய்யல கணவன் மனைவி நவத்தன் வரஹ்மா நவத்த கன்னு மனைக்கு மத்தியில அல்லா இறக்கத்தை போடல வாழையில முழு உலகத்துல பதினையாயிரம் வருஷம் முஸ்தீம் நரகத்தின் மேலால் அல்லா போட்டு எல்லாம் மின்னல் வேகத்துல கிடக்குற பாக்கிட்டு இருக்க அடுத்து ஒரு குல்லாடை பொருத்தம் கிடைக்கும் அல்லாட பொருத்தம் சொர்க்கவாதிகளுக்கு கடைசியா கொடுக்கக்கூடிய தங்க நல்ல பொருத்தம் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால நரகவாதிகள் நரகத்துக்கு போனதுக்கு பின்னால எல்லா கேட்பான சொர்க்கவாதிகளே ஆரோத்தும் நீங்க பொருந்திக்கொண்டுட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் சரியா சுபாணம் சொல்லுவின்ூசத்தின் ஹம் சொ ஜ ஒரு கல் யாசத்தின் வாழ்க்கைக்காக வேண்டி இன்னைக்கு அந்த கால நேரத்தை குடுத்துக்கொண்டிருந்தோ பெரிய தயாரிப்பை செஞ்சு வச்சுக்கிறான்னு யாருக்கு வச்சிருக்கிறான் மிருகங்களுக்கா பறவைகளுக்கா பொ என்ன சொல்லுவோம் யாருக்கு மேனி கொடுக்காது என்பதை அதுக்குள்ளதோ அத சொல்லாம் தந்த அப்பு இதைக்குறா يا الله الله الله என்னோட உங்களோட அலைக்கும் விருந்துதே இந்த உங்களுக்கு ஹலானி பல அசு அடகு அவதான் இதுக்கு பின்னால் நான் கோபப்படவே மாட்டேன் இதுதான் சொல்கவாதிகளுக்கு கடைசியாக நேரம் கொடுக்கிறான்னு உலகத்திலே கொடுத்துறான் கிடைக்கும் படச்ச பொருத்தம் ஜனாதிபதி முழு உலகத்தையும் படைச்சி பரிபாலிக்கிற ரப்புல அல்லிகை கிடைக்குது அஞ்சு பாக்கியம் கிடைக்குது அல்லாட மாளிகைக்கு நேரம் ஆனா இன்னைக்கு நான் கொடுக்கிறோம் இல்ல எங்கெங்கயோ டைம் கொடுத்துக் கொண்டிருக்க ஒரு நேரம் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல சுக பெரியாதே எல்லாம் பயான்கள் உபதேசம் நடக்குது புத்திசாலித்தனமாக நடக்கணும் புத்திசாலிக்கு சகிக்கின போதும் அவர் கணக்குல குந்திக்கொண்டு பயன் செய்ய தேவையில்லை ஒரு சுறா போதும் படிப்பின பெருங்க மௌத்த நினைங்கிற மையத்துக்களை வச்சு படிப்பினு ஒரு பெரியார்த்த சொன்னாரு ஜனாதா போய் கொண்டிருக்கி கேட்க யார்றப்பா ஜனாதா சொன்னாரு விருப்பம் தான் இது உங்க உங்கடன நினைச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு அது விருப்பம் இல்லையா ஏன்னு நினைங்க மைய தூட்டுல வச்சு துனியா தான் போயிடுச்சு மௌத்து நினைவு வருவதே இல்லை சோதல்ல பெரியார்களே அதனால புத்திசாலித்தனமாக நடக்கும் நபியா அவங்கள்ட்ட கேட்டாங்க மண் அக்கிய தன் நாசுல்லா யாருல்ல புத்திசாலி யாரு மிகப்பெரிய புத்திசாலி அக்கிய மிகப்பெரிய புத்திசாலி நபியாங்க என்ன சொன்னாங்க மா புத்தி அறிவாளிகள் அறிவாளிகளுக்கு அதிகம் தயார் செய்யறும் தயாரிப்பே உங்கள்ட்ட இருக்கிறீர்கள் நான் எவ்வளவு தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன் என்ன தயாரிப்பேன் சொன்ன ஒன்று செய்ய தயாரிப்பே இல்லை மேலான சகோதர பெரியார்கள் எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு அடிய கொண்டு قَدْ عَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ وَبَسَصَ لَهُ فِي رِزْكِهِ آمدہ الرزقوں کو باتھر. عظمت ماللہ وَقَدْ أَفَحَّ بَدَنَهُ او دلّا عراء کیا من کتاچھ. دلّا عراء کیا منتی اولا اندو ميل اللہ. اسنے کوڑی اردو ميل اللہ. اللہ عراءیم کلتی داواندہ. اللہ اندوان کو باتھرے. آنا نالے قیامة سوری نالے لہ. سَيُوقَفُ بَ முன்னால நிறுத்தாட்டப்படுவாங்க நெருக்கமானவங்க உலகத்துல மிகவும் பாசம் உள்ளவங்க கூட அந்த நாளில் வெருண்டோடுவார்கள் சகோதரன் ஓடிடுவான் மனைவி ஓடிடுவான் குழந்தைகள் ஓடிடுவா இதுக்காக கஷ்டப்படும் ஓடிடுவாங்க சும்மா அல்ல ஒரு நன்மை தரமாட்டாங்க சகோதரன் தரமாட்டா மனைவித்த பிரியலா என்ன குழந்தை என் வீடு கடை பிரியலா பிரிப்பா ஒரு நாளைக்கு பிரிஞ்சு தான் சொல்லுவேன் நாங்க விரும்பாட்டியும் பிரிச்சிடுவோம் எத்தனை பேர் பிரிச்சு கொண்டிருக்கிறான் அதனால புத்து சனமான பிரியறதுக்கு முன்னாள் நீங்க பிரிஞ்சு பழவுங்க வெருண்டோடுவாங்க ஒரு நன்மையை தர மாட்டாங்க குழந்தைகள் துணியா ஏமாத்திக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு விளங்குதில்லை எல்லாம் தூங்குறோம் மௌத்திரியும்க்கீகத்துக்கும் <mau> விளங்குது அந்த நேரத்துல ரப்பனா இப்பல யாருக்கா டைம் ஏன் சகோதரர் ஏன் மாசம் ஆவா புத்திசாலி ஆவாள் கட்டு சாதனம் இல்லாம கபருக்கு போறது பிலா சசீனத்தின் கப்பல் இல்லாம கடல்ல இருந்தது போல மனிதனை கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும் அல்லாக்கு முன்னால நிறுத்தாட்டப்படும் சகோதர ஜனாதிபதி அல்ல சாதாரண போலீஸுக்கு முன்னாலே அல்லே ஆஃப் ஜட்மெண்ட் படசரப்புக்கு முன்னாலே உள்ளத்தில் உள்ள ஊசலாட்டத்தை மறிந்தவன் அலிமும் விதா சி என்னப்பா நீ முற்படுத்தி அனுப்பினாய் உலகத்தில் உள்ள எல்லா பேங்க்லேயும் பக்கம் திரும்பு யாருக்கும் படல்ல எல்லாம் கேளியா நினைச்சாங்க விளையாட்ட நினைச்சாங்க அதே மாதிரி சொல்றான் விளையாட்ட நினைப்பாங்க அம்மா பத்தி பேசினாலே வெறுப்பு பேசினா உள்ள போய் சந்திச்சா பாருங்க முகம் விடியாத அப்படியே இப்ப நான் சொல்லுங்க அம்மா பத்தி பேசுறா முன்னால இவருக்கு விருப்பம் இல்லை அல்லாஹ் சொல்லாம் உள்ள கடுகு அடுக்கணும் அதே நேரம் துனியாவை அவர் கணக்குல கேட்கணும் என்ன தயாரிச்சு என்ன முட்கூட்டி அனுப்பி வச்சு கேட்பாங்க ஒன்றுமே செய்யலாச்சு எப்படி கருணு தெரிஞ்சோ எப்படி பிரானு தெரிஞ்சோ எப்படி நம்ரூதுக்கு இப்ப என்ன செய்ய சகோதரர்களே யார்கிட்ட போவ யார்கிட்ட போவ ஏதாவது உலகத்திலோடு நஷ்டத்துக்காக வேண்டி பலர் உதவி செய்யலாம் மஷன் மைதானத்துல யார்கிட்ட போ சூரியன் தலைக்கு மேல கொஞ்சம் பூமி செம்புத்தகலும் கிடையாது ா இந்த மாதிரி அழுகுறான் விட்டு போடுவோம் நவிமார்கள் கூட நெருங்க மாட்டாங்களா தவிர எல்லாம் அமைதியா நப்தி நப்தி என்ன பண்ண கண்ணீர் முடிஞ்சு போன பா என்ன செஞ்சாரு இப்ப என்னது கண்ணீர் முடிஞ்சு ரத்தமா அழுதானா பான் இந்த மாதிரி என்ன கொண்டு அழுதாச்சு கண்ணீரும் முடிஞ்சு ரத்தமும் முடிஞ்சு பொண்டும் என்ன செய்வாங்க கைகி அந்த ரெண்டு கைகளையும் கடிச்சு துப்புவானா அடிச்சு துப்பு அதோட விட்டுருவானா அனுப்ப இவர சும்மா வச்சு அல்ல கேட்ட கேள்விக்கு இந்த பர்ஷ்மெண்டா நெருப்புல போட்டா கரைஞ்சு கூப்பிட்டு சொன்னார் இவருக்கு தெரியாது அத பத்தி சொல்லுவாரு பாதுகாத்து வரு எ நம்பிக்க உதவி இருக்கிற முறை அல்லாட தீனுக்கு உதவி செய்யறது இந்த நம்பிக்கை வரணும் அல்ல சகாதாக்களை செக் பண்ண தபுக்குல பழம் எல்லாம் நல்லா இருக்கு சீசன் டைம் எல்லாம் சொன்ன போங்க கடும் மாட்டோங்க பாதுகாத்தான வெளியாக வெளியாகிறதுக்கு ஒரு நாள் கழிக்கிறது வெளியாக கழிக்கிறது உள்ளத்தில் நினைச்சிட்டு சொன்னாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் அனுமதி கேட்டு வருவதா فاہر قرنہ دائریہ ملن بھی مشہورہ شيئے ایک صابینا اللہ شاہر وہ کہتے ہیں نبید ہے فَذَكَرَ ذَلِكَ لِرَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهِ نبید بیش سننان سننان لا تفعل اب رجل شاہر فَإِنَّ مَقَامَ حَدِكُمْ فِي سَبِيلِ اللَّهِ افضل من صلاته فِي بيته سبعین آمن فَإِنَّ مَقَامَ حَدِكُمْ فِي سَبِيلِ اللَّهِ கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு ஜமீரா போட்டாங்க فَغَدَى أَصْحَابُهُ أَتَخَلَّفُ فَأُسَلِّي مَعَ النَّبِي صلى الله عليه وسلم ثمّا الحق جمعانال نبی اور تولدش ناپوئي شیند کولویں اند ننجش عبدالله بن رواحان نندام رضي الله تعالى فَلَمَّا قَلَّى مَعَ النَّبِي صلى الله عليه وسلم نبی اور تولدش رآه نبی آمان کانتر تام ہے என்ன சொன்னாங்க அப்பா சொன்ன முழு உலகத்தை வாங்கி செலவழிச்சாலும் اقرب இதை விட மிக சிறந்த நெருக்கமாக வைக்கக்கூடிய ஒரு அமல் இல்ல ஒரு வடு அதுக்குலமாங்க ஏதாவது செஞ்சால் புண்ணது அல்லது ஏதாவது ஒரு அடையாள சந்த அடைஞ்சு கொள்ளாமக்கணும் கைசேதம் அப்ப அல்லாட்டு கேப்பா தெரிஞ்சுட்டு போயிட்டு வரேன் இத்தனை மாசம் கழிச்சுட்டு தயாராக வருவீங்க ஒரு முன்னோர்கள் தியாகம் செஞ்சு அடைஞ்சத போல தியாகம் செய்யாம உங்களுக்கு எதுக்காக எளிமை நெல்ஷா நகத் அல்லாடப்பாது நாலு மாசம் அல்லடப்பாது நீயத்தை வச்ச எளிமையில் மசூரா பண்ணுங்க அதை நான் சொன்னேன் எல்லாம் முன்னால வருது எல்லாருக்கும் தெரியும் எல்லாட தச ஊர்ல பிளான்ல அதிகரிக்கிறது ஆனால் நீயத்தை வைக்கிறோம் நீத்துன்ற என்ன ஒரு உள்ளத்துல வருது நானும் போகணும் அப்பா இதைதான் நீயத்து செஞ்சு வைக்கிறேன் உள்ளத்துல இவ்வளவு நேரம் பேசினோம் கேட்டோம் உள்ளத்துல போகணும் ஏற்பாட்டா செஞ்சு கொடுப்பானா எல்லா பிரச்சனைகளையும் ரொம்பக்குதான் எங்களுக்குதான் பிரச்சனை சிம்பிள் எல்லாம் சிம்பிள் சொல்றான்னு சொல்றான் குழந்தைய கணவன் இல்லாம குழந்தையில குழந்தைய உண்மையான நீயத்தோட அல்லாட பாதையில காலடி எடுத்து வைக்கிறேன் தியாகம் செய்ய நீச்சு யாருக்கு எல்லாம் நீய்த்து வரதோ என் உள்ளத்துல இருக்கா கபூர் செய்வானா கபூல் செய்வானா அவன சந்ததியும் அவளையும் கபுள் செய்வானா அவன அனைத்து தேவைகளையும் செய்வானா முழு உலக தூங்கக்கூடிய பாக்கியா கொடுப்பானா என்னோட பெரியார்கள் மூத்தாய் கொண்டிருக்கிறான் ஆ ஜீனூடைய தாயிகள் புழுலகத்துக்கு நேர்வழி நேர்வழி புழுலகத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற கூடிய பெரியார்கள் எத்துநாள் அது ஒரு பெரியாரை எந்துச்சான் இவையெல்லாம் போய் கொண்டிராம நானும் போய்போறோம் நபி அவங்களே कब्रல 1400 வருஷம் திரும்பிلاشி நாங்க என்னைக்கு ஆபரோ இல்லை இன்ஷா அல்லாஹ் தைரியம் இந்த காரணால கோ எல்லாரும் பெரிய பிளான் பண்றேனா அதுக்கு முன்னால் அல்லாஹ்ட பிளான் இருக்கு எவ்வளவு படிப்பினேன் இல்லை இன்ஷா அல்லாஹ் நிய்யத் வந்தோம் தைரியமே இருக்கு நீத்துல கை வச்சு நீத்து தான் கேட்கிறோம் நாற்பது நாள் போற நாள் போறாங்க எல்லாருக்கும் குடும்ப பிரச்சனை எல்லாம் துனியாண்டாவே பிரச்சனை தான் சிக்கல் இல்லாம வாங்குற சொருக்கம் இங்க எல்லாமே பிரச்சனை துனியாவே சோதனைக்கு தந்தப்பட்ட மனைவியும் சோதனை தான் சொல்றான் குழந்தையும் சோதனை வெள்ளிக்க நாலு மாசம் நாற்பது நாள் போறோம் எலும்பு நிமிஷம் வெளிநாடுகள் கபூர் செய்வானா ஏற்பாட்டை எல்லாம் செய்து கொடுப்பானா பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவானா எலும்பு நிமிஷால இன்னும் நீக்கிறீங்க எல்லா சகாபாக்களையும் அல்லா கனியப்படுத்த இன்னை கூட நாங்கும் வரதும் பொருந்தி கொண்டதாக போறான் என்ன செஞ்சாங்க போகக்கூடிய ஏற்பாட்டெல்லாம் செய்துமகன் என்ன மீக்கிறீங்க கொஞ்சமால யோசிக்கிறீங்க யோசிக்கவானா அல்லட தீனை முன்னுக்கு வைங்க போன தீனுக்கான எலும்புறையா எலுமகன் மஷூரா பண்ணுங்க இன்னும் ரெண்டு கலமட்டீங்க மூணு உலகத்துக்கு போற கொஞ்சம் உட்கார்ந்து ரெண்டு மாசத்துள்ளுக்கு வெளிநாடுகளுக்கு உட்கார்ந்து சார் ரெண்டு மாதத்துள்ளுக்கு வெளிநாடுகளுக்கு போறது حضرت عباس اللہ تعالی சொல்லாக்கள் விரும்பின இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஏராளமான சகாபாக்கள் கப உலகத்திலே ஜோர்டான முப்பத்தையிரம் சஹாபாக்கர் கவரும் சகாபாக்க எல்லாம் அங்கேயும் போயிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு அடைக்கே வெளிநாடு இது டைலர் சேர்ச்சது ரெண்ட கபூர் செய்வானா போக கூட்டி ஏற்பாட்டெல்லாம் செய்து கொடுப்பானா பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவானா இது நாங்க ஏப்ரலோட இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போகக்கூடிய நாடு அப்படியே நாடு பிரச்சனை இல்லையா இந்தியா எலுமதலை எல்லாம் அவங்கள கபுல் செய்வானா எல்லா அவங்களையும் கபூல் செய்வானா போகக்கூடிய ஏற்பாட்டெல்லாம் செய்து கொடுப்பானா பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவான் எல்லா அவங்களையும் கபூல் செய்வானா போகக்கூடிய ஏற்பாட்டெல்லாம் செய்து கொடுப்பானா அவங்களையும் எல்லாம் கபூல் செய்வானா எலுமிதல் ஷால என்னீங்க மஜமா மார்ச் ஏப்ரல் இந்தியா போயிட்டு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இன்னும் மஜ்மா எல்லா அவங்களையும் கபூல் செய்வான ஓகக்கூடி ஏற்பாட்டெல்லாம் செய்து கொடுப்பானா அல்ல அவனே கபூல் செய்வானாடி ஏற்பாட்டெல்லாம் செய்து கொடுப்பானா பிரச்சனைகள் பிற்போடா அவசரமா இருக்கு தீனுக்கு அவசரமா இருந்தா பின்னாய் கொண்டு போகும் துணியாவுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கணும் தீனுக்கு யோசிக்கப்படா சாதாக்கள் துனியாவை யோசிக்க கெமி மறுபக்கம் திரும்பி எளிமதி பேர் எதுவும் சொன்னதை போல அஞ்சாமல் தரப்பட்டிருக்கேன் இது எங்களை பாதுகாக்கா எங்களை பாதுகாக்கணும் எங்களை பாதுகாக்கணும் ஈமான் யக்கீனோட வாழணும் எதையவங்க சொன்னாங்க பின்னால் ஒரு காலம் வரும் நரக நெருப்ப கையில் இந்த நெருப்ப கையில கையில வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டமும் இதோட பயங்கர மீமான பாதுகாப்பு அப்படியான்னு ஒரு காலம் அதனால பள்ளியில நேரம் காலத்தை கொடுங்க ஆரம்பத்தில் சொன்னது போல அஞ்சு அம்மல் தரப்பட்டறைக்கே எங்களை பாதுகாப்பு தான் என்னோட ஃபேமிலிய பாலிசர்களை வயதிப்பர்களை பெண்களை எல்லாரும் அдали போய் இன்ஷா அல்லாஹ் இந்த அஞ்சாமல்ல நேரம் காலத்தை எல்லாம் குறுகமே சேவோம் இன்ஷா அல்லாஹ் யார் சார் அஞ்சவலுக்கு நான் டைம் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாரையும் கபல் செய்வானாகாக போக முடிய பட சைடு கொடுப்போம் ஆமா இது பேசுறவங்க கேக்குற மௌத் வரையில الاخலாத்துல அமல் செய்றதுல தக்கு சேவா சுபஹானல்லாஹி வஹம்துஹு சுபஹானல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த பயானை எம்ரீனே تعالی மாஹிய www.tamilbayan.com மூலம் முறையாக டவுன்லோட் செய்ய முடியும்